இயற்கையானதாகும் இரண்டு மர்மஸ்தான முடிகளை இணைக்குதல் மூன்று நகங்களை வெட்டு வருவது அக்குள் முடிகளை இணைக்குவது குறைப்பது என்று நபி சொல்ல கூறினார்கள் ஒன்பது முஸ்லிம் இரண்டு ஐந்து ஏழு